திரு குறுக்கை வீரட்டானம் சுவாமி திரு வீரட்டேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு ஞானாம்பிகை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசன் ஆயனாரின் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சி ஆதியித்தரடி இணை கேள் வேத நவர் உணருமாறுணர நுற்கர் ஆதியமனாராம் அச்சித்தாரடி இணைக்கு ஓதிய வேத நாவறு உணருமாறுணர நுற்கர் குறுக்கை வீரட்டனாரே சோதியும் தோன்றி சொல்லினை இறந்தார் பல்பு கோதிவண்டரையும் சோலை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தனாரைக் கொள்வ சாத்து நாழற்றதென்று தருமராசற்காய் வந்த குற்றினை குமைப்பது போலும் குறுக்கே வீரட்டனாரே தழைத்ததோர் ஆத்தியின் தாபரம் மணலார் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக் கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடு மழுமாள் வீத பிழைத்ததோரமுதங்கியார் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிடற் பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்சங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டுச் சோழரங்கள் குலந்தனீர் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே ஏருடன் ஏழடர்த்தான் எண்ணி ஆயிரம் பூ கொண்டு ஆடை சடையினானே அர்ச்சித்தான் அடியைக்கு வெறுமோர் பூக்குறைய மெய்மலக்கண்ணை மிண்ட குறுமோர் அழியார் குறுக்கை வீரட்டனாரே கல்லினால் எறிந்து கஞ்சித்தாமும் சாக்கியனார் நெல்லினார் சோறு நாமே நீழ்விசும்பு ஆள வைத்தார் நட்டமாடி கொல்லியார் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரனாரே குறுக்கை விரட்டனாரே காப்பதோர் வில்லும் கம்பும் கையதோர் இறச்சி பாறும் பெரும் செருப்பு தொட்டு கலசம் ஆட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத்தண்கள் கொப்பரும் பற்றிக்குண்டார் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே நிறை மறைக்காடு தன்னில் நீண்டு எரி தீபம் தன்னை தரை நிறத்து எளிதன் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வானுலகமில் குறை வர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே அணங்குமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவாரிடல்கள் தீர்க்கும் மருந்து வணங்குவாரிடல்கள் தீர்க்கும் அருந்து நல் அருந்தவற்ற கணம்புள்ளற்கு அருள்கள் செய்து காதலாம் அடியார்கு என்றும் குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே எடுத்தனன் எழுக்கையில இலங்கையர் மன்னன் தன்னை அடுத்தொரு விரலால் ஊன்ற அலறிப்போய் அவனும் விழுந்து விடுத்தனன் கை வேத கீதங்கள் பாட கொடுத்தனர் குற்றவாழ்நாள் குறுக்கை வீரட்டனானே வேதனாவ உணருமாறு உணரலுற்றார் குறுக்கை வீரட்டனாரே தருமராசற்காய் வந்த கூற்றினை குவைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே குழைத்ததோர் அமுதம் ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே சிலந்தியும் சோனாட்டு சோழரங்கள் குழந்தை பிறப்பித்து விட்டார் குறுக்கை வீரட்டனாரே குறுவோராழிந்தார் குறுக்கை வீரட்டனாரே கொல்லியாம் பன்முகந்தார் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே